அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகமலர்ச்சி உடையவனாக நல் ஒழுக்கத்தை இயல்பாக்கிக் கொண்ட விருந்தினரை அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ச்சி உடையவளாக நிலைத்து நிற்பாள் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் முப்பத்தாறாவது பாடல் இங்கே சிந்திப்பதற்கு உரியது பெருந்தடங்கற் பிறனுதலார்கெலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இந்த நாட்டுப்படலத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள்ங்கிறத சொல்கிற பகுதி பெரிய அகலமான கண்களை உடைய பிறை வடிவமான நெற்றியை உடைய நிலையாக பொருந்தி இருக்கக்கூடிய பொருட்செல்வமும் நூலறிவும் நிறைந்திருப்பதால் வறுமையால் வருந்தி உதவி நாடி வந்தோர்க்கு வழங்குதலும் நாள்தோறும் விருந்து ஓம்புதலும் அல்லாது அதாவது வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும்னா எப்பொழுதும்னு அர்த்தம் அதாவது இந்த வீட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லோருக்கும் செல்வம் கல்வியும் நிறைய இருக்குது அந்த செல்வத்தையும் கல்வியும் என்ன பண்ணுகிறார்கள்னா அந்த ஞானம் இருக்கிற காரணத்தினால் எப்பொழுதும் வருந்தி வந்தவர்களுக்கு பொருளை வழங்குகிறார்கள் விருந்தும் தருகிறார்கள் நாள்தோறும் விருந்தும் ஓம்புதலும் அல்லாது பெற்ற செல்வத்தாலும் சேர்த்த கல்வி அறிவாலும் விளைவன வேறு யாவை விருந்துமன்றி விளைவன யாவையே இந்த பாடலின் கருத்தை நன்றாக சிந்திப்போம் ஆக விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் பொதுவாக நாம் பார்க்குறோம் இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைய அவசர காலகட்டத்திலே உலக வாழ்க்கையிலே பலருக்கு விருந்தினருடைய வருகை என்பது பெரும் இடைஞ்சலாகவே இருக்கிறது உறவினர்கள் வருவதே இடைஞ்சலாக இருக்குது யாரோ தெரியாத விருந்தினர்கள் வர்றதை பற்றிலாம் நினச்சே பார்க்க முடியாது நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு நம்முடைய நேரத்தை நம்முடைய கேட்ஜெட்ஸ் இது மாதிரி விஷயங்களில் பொழுதாக போக்கின்னு தவிர வருகிற விடத்தில் அன்பாக முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை மனம் போன போக்கில் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார்கள் விருந்தினர்கள் வந்தால் பேசணுமேனு பேசுகிறார்கள் ஒரு உற்சாகம் இல்லை வாழ்க்கை ஆனால் விருந்தினர்களை உபசரிப்பது என்பது உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு செய்யப்பட வேண்டியது ரசித்து செய்யணும் வடநாட்டிலெல்லாம் நிறைய பாகவத சப்தாகங்கள் இன்றைக்கும் நடக்கின்றன அந்த பாகவத சப்தங்களை பெரியவர்களாக நடத்துகிறார்கள் செல்வந்தர்களே நடத்துகிறார்கள் குழந்தைகள் கையிலே கொடுத்து பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்குங்கள் என்று சொல்லுவார்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த நல்ல குணத்தை எல்லாம் பழக்கிறது இன்றைக்கும் அது அங்கே இருப்பது நாம் போற்றக்கூடியதாக இருக்கிறது ஈத்துவக்கும் இன்பத்தை சிறுவயதிலேயே அறிந்து கொண்டால் பிறகு வளர்ந்தவுடன் விருந்தோம்பல் ஆகிய அறத்தை கடைப்பிடிப்பதற்கு ஆசையாக இருக்கும் அது எளிதாகவும் இருக்கும் சிரோமா தோன்ற அமர்நாத் போன்ற யாத்திரை ஸ்தலங்கள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களெல்லாம் கூடாரங்கள் அமைத்து வருகின்றவர்களுக்கும் போகின்றவர்களுக்கும் இன்முகத்தோடு அழைத்து கஷ்டப்பட்டு வருந்தி அழைத்து உணவு கொடுக்கின்ற பழக்கம் இன்றும் காணப்படுகின்றன பாரத தேசத்தில் எல்லா பகுதிகளிலையும் விருந்தோம்புதலில் எல்லாரும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றும் ஓரளவுக்கு இருக்கிறார்கள் சபரிமலைக்கு போகின்ற வழியிலே எல்லாருக்கும் அன்னதான பிரபுவே என்று சொல்லி ஐயப்பனை நினைந்து அன்னதானம் செய்கின்ற பழக்கம் இருக்கிறது இன்றைக்கும் இந்த பாரத நாட்டிலே ஏதேனும் பேரிடர் வந்துவிட்டால் எல்லோரும் மனமுவந்து உதவி செய்கின்ற ஒரு பண்பை பார்க்கிறோம் மும்பை போன்ற இடங்களிலே எல்லாம் பெருமழை பெய்து எந்த வீட்டில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தங்கி உணவை பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இன்றும் அந்த காட்சிகளை மும்பை போன்ற இடங்களிலே நாம் பார்க்கலாம் விருந்தாளிக்கு உணவளிக்கத்தான் வேண்டும் அதுவும் மன மகிழ்ச்சியோடு செய்யத்தான் வேண்டும் அப்படி மகிழ்ச்சியோடு உணவளிப்பவர்களுடைய வீட்டிலே மகாலட்சுமி என்றென்றும் நிலைத்திருப்பாள் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் இதற்கு முந்தைய குரலில் விருந்தாளியை போற்றி உபசரிப்பவனுக்கு வறுமை வராது என்று சொன்னார் இந்த குரட்பாவிலே திருமகள் அவனுடைய இல்லத்தில் நிலையாக குடிகொண்டிருப்பாள் என்று உபதேசிக்கிறார் செய்யாள் அகனமர்ந்து உறையும் திருமகள் நீங்காமல் நிலை பெறுவாள் நீங்காத செல்வம் நிலைத்திருக்கும் அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்